வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் வாழ்வில் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எதிர்விளைவு உண்டு நாம் செய்யும் சரியான செயல்களுக்காக இருந்தாலும் சரி நாம் செய்யும் தவறுகளுக்காக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதற்கான எதிர்விழவையும் நாமே தான் சந்திக்க கூடும் செய்யக்கூடிய சரியான செயல்களுக்கு எவ்வாறு பாராட்டுதலும் பரிசுகளும் நமக்கு கிடைக்கிறதோ அதே நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் பழியோ பாவமோ நம்ம இருக்கும் வரை அவருக்கு எந்த இடையூறுகளும் இல்லை எப்போது அவர் பிறருடைய மனைவியின் மீது ஆசை கொண்டாரோ அல்லது சீதையை கவர்ந்து செல்ல நினைத்தாரோ அது அவருக்கு எல்லா துன்பங்களும் எல்லா பழியும் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது எந்த நேரத்தில் ராமர் தன் மீது படையெடுத்து வருவாரோ என்ற அச்சத்தோடே அவர் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆர்ப்பட்டார் இவை ராவணனுக்கு ஏற்பட காரணமாக இருந்தது என்ன என்றால் அவர் செய்த செயல் தான் பிறருடைய மனைவியை கவர வேண்டும் என்ற ஆசையில் சீதையை அடைய நினைத்ததுதான் இது அரசரான ராவணனுக்கு மட்டும் அல்ல சாதாரண பொதுமக்கள் எல்லோருக்குமே இத்தகைய நிலைதான் தொடரும் நாம் ஒரு தவறான செயலை செய்ய முடிவு செய்து விட்டோமானால் அல்லது பிறருடைய மனைவியை அடைய நினைத்து விட்டோமானால் குறிப்பிட்ட நபரின் பகையை அல்லது குறிப்பிட்ட நபரிடமிருந்து ஒரு அச்சத்தை அல்லது பழியை நாம் என்றைக்குமே தாங்கிக் கொண்டே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆர்ப்படுகிறோம் இல்லை நாம் செய்த செயலுக்கான பாவத்தை நாம் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் உட்படுத்தப்படுகிறோம் என்பதுதான் சான்றவர்கள் சொல்லி சென்ற நீதி வள்ளுவர் கூறும் பொழுது பிறருடைய மனைவியை கவர நினைப்பவர்கள் பழி அச்சம் பாவம் பகை என இந்த நான்கு குணங்களில் அல்லது நான்கு விதமான தண்டனைகளில் விடுபடவே முடியாது என்று குறிப்பிடுகிறார் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் பதினைந்து பிறனில் விளையாமை குரல் எண் நூத்தி நாற்பத்தி ஆறு பகை பாவம் அச்சம்பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் மீண்டும் குரல் பகை பாவம் அச்சம்பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் பழி இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி